उमामा அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக அது மறுமை நாளில் தன்னை ஓதியவருக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும் என்று நபி அலிஹம் அவர்கள் கூறினார்கள் எட்டு பூஜ்ஜியம் நான்கு